அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவுல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள் அனைத்தை விட்டும் தன்னை முற்று முழுதாக பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாகவும் ஹதரத் ரசூல் அலி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்லி வசியத்தை செய்து கொள்கின்றேன் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் பந்தருடன் வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே அல்லாஹு மனிதனை மிகவும் அழகான படைகோளத்தில் படைத்திருக்கின்றான் குரானுடைய பல திருவசனங்களின் கூட மனிதனுடைய உடலமைப்பை பற்றி மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுதெல்லாம் மிகவும் அழகாக இனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகாக படைத்திருக்கின்றேன் மனிதனுடைய படைகோலத்தை பொறுத்தவரையில் அதிலே இதுவரைக்கும் யாராலும் எந்த குறையும் காண்பிக்கப்படவும் இல்லை கண்டுபிடிக்கப்படவும் இல்லை கண்ணை ஏன் அல்லா இப்படி படைத்தான் இப்படி படைத்திருக்கலாமே காது ஏன் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கலாமே வாய் ஏன் இப்படி இருக்கிறது இந்த ஏன் இருக்கிறது அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி யாராலும் கருத்து சொல்லப்பட முடியாத அளவுக்கு மிகவும் அழகான படைகோளத்தில் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் புராணில் அல்லா சுகானுத்தாளா வாரங்களை படைத்துவிட்டு பூமியை படைத்துவிட்டு மலைகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இன்ன ரொம்பக்கு முன்பாக உள்ளதி வானங்களை படைத்த விதம் பூமியை படைத்த விதம் மலைகளை வசப்படுத்திக் கொடுத்த முறை நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து அதனை எப்படி நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் படைத்தான் அவன் தான் நிர்வகிக்கிறான் அவனுக்குத்தான் கட்டளை என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அகிலம் அனைத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரபுல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உயர்ந்தவன் அவன் சொல்லி கீர்த்தியான முடிக்கிறான் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியங்கள் வானத்தை படைத்து விட்டு பூமிகளை பூமியை படைத்து அவைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்துவிட்டு சொல்லுகிறான் பரிசுத்தானவன் தூய்மையானவன் என்று சொல்லி முடிக்கிறான் மனிதனுடைய படைகோளத்தை பற்றி அல்லா சொல்லிவிட்டு மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான் மனிதனை படைத்த விதம் ஒரு து விந்திருந்து ரத்த கட்டியாக மாற்றி அதை சதை மாற்றி அதற்கு உள்ளே இருந்து ஒரு எலும்பை முளைக்கச் செய்து அந்த எலும்பை சுற்றி சதைப்பிண்டம் ஒட்டப்பட்டு இப்படியாக வந்து வந்து கடைசியாக மனிதன் மனிதனாக உலகத்துக்கு உலகத்துக்கு வருகின்றான் வாழுகின்றான் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கும் பொழுது ஃத்தபாரகல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்று சொல்லாமல் ஃத்தபாரகல்லாஹு அஹ்சனல் خالிகீன் ஃத்தபாரகல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்று சொல்லாமல் ஃத்தபாரகல்லாஹு அஹ்சனல் خالிகீன் படைக்க கூடியவர்களுக்கு படைக்க கூடியவன் ஒருவंतான் அவன் சொல்லுகிறான் மனிதனை போல் ஒரு படைப்பை உங்களால் படைக்க முடியாது அந்த அளவுக்கு அளவாக படைத்திருக்கின்றேன் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவைகளை வைத்து கட்டமைப்பை நான் படைத்திருக்கின்றேன் படைத்து விட்டு சொல்லுகிறான் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை பார்க்க கூடாதா நீங்க யார் என்று சொல்லி வாய் எப்படி பேசுகிறது மூளை எப்படி சிந்திக்கிறது கண் எப்படி பார்க்கிறது கால் எப்படி கேட்கிறது மனிதா சிந்தித்து பாருங்கள் அல்லா சொல்லுகிறான் குரானின் இவைகள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அற்புதங்கள் ஆச்சரியங்கள் பிந்தின காலங்களில் பிந்தின காலங்களில் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் இப்போ இறக்கி வைக்கப்பட்ட அற்புதங்களை அத்தாச்சிகளை அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய அற்புதங்களை காட்டுவோம் பால்வெளி மண்டலத்தில் இன்றைக்கு சொல்றகத்தை பத்தி உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகத்திலே கலக்சி எப்படிப்பட்டது குரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு பலூன் ஊத ஊத எப்படி அந்த படைத்த நாள் தொட்டி இந்த உலகம் விரிவாக ஒன்றை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்க ஓடுகிறது அதனை நாங்கள் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது மனிதர்களே பால்வழி மண்டலத்தில் மட்டுமல்ல மில்க் வேலை மட்டுமல்ல உங்களுடைய உடம்பிலையும் உங்களுக்கு உள்ளேயும் நாங்கள் எங்களுடைய அற்புதங்களை காட்டுவோம் என்று சொல்லி அல்லா சொல்லுகிறான் சுபகான வகையான அற்புதங்களை இந்த விஞ்ஞான உலகத்தில் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லா காட்டிக் கொண்டிருக்கிறான் மனிதனை மிகவும் அழகான படைகோளத்தில் அல்லா படைத்து விட்டு மனிதனை பார்த்து சொல்லுகிறான் உன்னுடைய படை கோலமோ மிச்சம் நல்லது அதில் எந்த குறையும் இல்லை ஏன் நான் படைத்திருக்கின்றேன் நான் படைத்திருக்கின்றேன் கையை பாருங்கள் சுகானோ ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையில் நான் படைத்திருக்கின்றேன் தேவையான விதத்தில் படைத்திருக்கின்றேன் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக படைத்திருக்கின்றேன் படைத்தவன் சொல்லுகின்றான் அப்படித்தான் உன்னை படைத்தேன் நீ படை மிகவும் நல்லவனாக இருக்கின்றாய் ஆனால் குணத்தால் நீ ஆகோசமான சொல்லுவோம் விசுவாசம் என்று சொல்லுவோம் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறது என்று சொல்லுவோம் எப்படியாவது சொல்லிக் கொள்ளுவோம் பிரச்சனை கிடையாது ஒரு மனிதன் மனிதனாக வாழுவது ஒரு மனிதன் நல்ல பண்புடன் வாழுவது ஒரு மனிதன் நல்ல அகலாத்துடன் வாழுவது ஒரு மனிதன் பிறரை கண்ணியப்படுத்தி பிறருக்கு மரியாதை செய்து வாழுவது முதன்மைப்படுத்தி வாழுவது இவைகள் எல்லாம் அகலாத் பண்பாடுகள் பண்பாடுகள் உணர்வுகள் நான் பசித்திருக்கலாம் பிரச்சினை இல்லை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க முடியாது இதுதான் சல் அல்லாஹு அலை சலன் எங்களுக்கு போதிட்டு தந்த மார்க்கம் மிக வினயமாக சொல்லுகின்றேன் வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருக்குறானையும் அல்லாஹுடைய திருத்தூதர் சல் அல்லாஹு அலைவர் சல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் ஒரு படமாக யாரும் வாசிக்க வேண்டாம் ஒரு கதையாக யாரும் வாசிக்க வேண்டாம் அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும் ஹதீசுகளை நாங்கள் வாசிக்கின்றோம் படிக்கின்றோம் பாடமாக்குகின்றோம் எங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த ஹதீசுகளை வாழ்க்கையில் ஒரு தடைய எடுத்து நடக்க இந்த ஹதீசுக்குரியவனாக நான் எப்பொழுது என்னை ஆக்கிக் இந்த ஹதீஸ் படி எப்படி நான் எப்ப நடந்து நடந்து வாங்களும்ிந்தா கொண்டு தூக்கிக் கொண்டு போகப்படுகிறது இந்த ஹபீஸ் நாங்கள் எல்லாரும் எதனாலும் வாசிக்கின்றோம் எல்லா இடங்களையும் கேட்கின்றோம் கொண்டு சொல்லாஹோ அனைவரசம் அழுந்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் சொன்னார்கள் இது ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகனுடைய ஜனாத அழுகையை நிறுத்திவிட்டார்களா அப்படியா என்று கேட்டுவிட்டு நிறுத்திவிட்டார்களா என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பள்ளிவாசல் ஒரு யூத சிறுவன் வந்து போய்கொண்டே இருக்கிறார் திடீரென்று அவருடைய வருகை நின்று விட்டது காணவில்லை விசாரித்தார்கள் அவரை காணவில்லையே எங்கே என்பதாக சொன்னார்கள் நோய் வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கிறாரு நோய் வாய்ப்பட்டவனாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறான் தலைவாத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய முபாரக்கான கையை அந்த அந்த குழந்தையுடைய தலையில வைத்து அவருக்கு ஏதோ சொன்னாரு ஏதோ சொன்னாரு ரகசியம் பேசினாரு அந்த தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறது அந்த தகப்பனார் சொன்னார் இந்த முகமது என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ வழிபடுவாப்பா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவன் கலிமாவை மொழிந்து விட்டான் அலே சொல்லம் கலிமாவை அவன் மொழிந்ததும் சந்தோஷப்பட்டவர்களாக அவருடைய முகம் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்திலேயே வெளியாகி விட்டார்கள் இந்த ஹதீச நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம் வாழ்க்கையில் எப்படி போகின்றோம் எப்போ எட்டு ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் எங்களுக்கு முன்னால் மூத்தாகொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சொல்லுகின்றேன் ஹதீசகளை ஒரு சம்பவமாக ஒரு கதையாக ஒரு வரலாறாக படிக்க வேண்டாம் அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும் அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்னுடைய நபி சொல்லம் இப்படி செய்திருக்கிறார்கள் எனவே நானும் செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் மிக அன்பாக சொல்லுகின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மனிதனுடைய படைகோலம் மிகவும் இருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே அல்லா சுல் சூரத்துர் சுஜராத்தின் ஊடாக குரானில் ஒரு சூரா இருக்கிறது பிரபல்யமான ஒரு சூரா சூரத்து இந்த குஜராத் என்ற சூறா இருக்கிறதே இந்த சூறாவின் ஊடாக எங்களுக்கு அல்லா சுபான பல வகையான புத்திவதிகளை சொல்லுகின்றான் நான் நினைக்கின்றேன் இந்த ஜும்மா உடைய பிரசங்கத்தில் விளங்கப்படுத்துவது சொல்லுவதற்கு நேரம் அவகாசம் கொடுக்க மாட்டான் சொல்லுகின்றேன் உளமாக்கலே எண்ணியமானவர்களே உம்மத்துக்கு இந்த குரானுடைய சூறாவை சொல்லிக் கொடுங்கள் அல்லா என்ன சொல்லுகிறான் இந்த ஒவ்வொரு ஆயத்திலும் பல வகையான கட்டளைகளை அல்லா பிரஸ்தாபிக்கின்றான் முதலாவது சொல்லுகின்றான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய ரசூலையும் எதுவும் முந்தக்கூடாது உங்களுடைய மனவிக்கையும் முன்ன உங்களுடைய குடும்பமும் முந்தக்கூடாது உங்களுடைய தொழிலும் முந்தக்கூடாது எதை நீங்கள் செய்தாலும் முதன்மை பெற வேண்டிய விடயம் என்ன தெரியுமா அல்லாகவும் அல்லாஹுடைய குடும்பத்தை விடவும் அல்லாகவும் எங்களுடைய நாட்டு சட்டம் விடவும் அல்லாஹுடைய அல்லாகவும் அல்லாஹுடைய முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுான் முதலாவது எதையும் நீங்கள் செய்யலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடையும் எதையும் உட்படுத்த கூடாது பட்டி அறாமா அது அது எந்த காலத்திலும் அதை உங்களுக்கு அலாலாக்க முடியாது மகரமியத்தானவர்கள் தான் மகரம் மகரம் இல்லாதவர்கள் மகரம் இல்ல சொரிம தலைக்கும் உம் மகாத்துக்கும் அம்மாத்துக்கும் உங்களுக்கு மகரமான பெண்கள் யாரு குரான் மிக தெவிட்டது அதுதான் உங்களுக்கு அதை விடவும் உங்களுடைய மனோச்சை பிரகாரம் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது அன்பாக சொல்லுகின்றேன் ஆண் பெண் கலப்பிடம் என்பது விளங்கிக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் எல்லாரும் பள்ளிவாசல்ல ஆண்கள் வேற பெண்கள் வேற திருமண வைபவங்கள் சொல்லல்லா சொல்றாங்க முருசி உங்களுடைய குழந்தைகளை தொரும்படியாக பணியுங்கள் அவர்களுக்கு ஏழு வயதாகிவிட்டால் ஏழு வயது குழந்தையை தொடரைக்க வேண்டும் பத்து வயதாகும் தொலைவை தொலைவில்லையா அவர் என்ன செய்யப்பட வேண்டும் அவரு நிர்பந்திக்கப்பட வேண்டும் அவரை கொஞ்சம் தட்டியாவது தொலைவையுங்கள் அவரை கொஞ்சம் பயமுறுத்தியாவது தொலைவையுங்கள் ஆர்வமூட்டி தொலைவையுங்கள் அதிச முடிக்க சொன்னாங்க அடுத்த ஊட்டு பிள்ள ரெண்டு அல்ல மாற்று மாற்றை சார்ந்த வீட்டு பிள்ளையும் உங்களோட வீட்டு பிள்ளையும் அல்ல ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகள் ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்த ரெண்டு குழந்தைகள் எங்கள் மீது கருணை கொண்ட நபி எ மீது எங்கள் மீது அன்பு கொண்ட நபி சொல்ல சொல்றாங்க அறைகள் வித்தியாசம் ஒரு அறை தம்பிக்கு ஒரு அறை தாத்தாவுக்கோர் அறை என்றெல்லாம் பிரித்து விட்டோம் பள்ளிவாசன் திருமண வைபவங்களுக்கு போனால் ஆண் பெண் கலப்பிடம் இல்லாமல் பிரிவிருக்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் பாடசாலைகள் எங்கே இருக்கிறது பாடசா கட்டில் பிரிக்கலாம் அறைகள் கொடுக்கலாம் இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் யோசிக்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் யோசிக்க வேண்டும் பெரும்பான்மை சமூகம் அவர்கள் பன்சரையில ஒன்றுக்கு அவருடைய நிக்காக ஒன்றுக்கு அவர்களுடைய பாடசாலையில் அவங்கட போய நாளைக்கு பத்த இல்ல ஒன்றுக்குத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு வித்தியாசம் இல்ல ஆனா கல்வி கூடங்கள் பாடசாலைகள் அதுல அவர்கள் வித்தியாசம் ஆதி தொட்டு எந்த பாடசாலை எடுத்தாலும் சரி பிரபல்லியமான பாடசாலைகள் எடுத்து பாருங்கள் அவர்கள் அன்றே பிரித்து விட்டார்கள் மிக அன்பாக சொல்கின்றேன் பெற்றோர்களே அல்லாஹுடைய தீனை உட்படுத்துங்கள் அல்லா அல்லாஹுடையால் ஏற்படுத்தப்பட்ட தீன் இதனை உங்களுக்கு முற்படுத்த முடியாது சந்தர்ப்பம் சூழல் காலநிலை போதுமானதாக இல்லை என்று சொல்லி சாட்டு போக்கு சொல்ல முடியாது அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் அத்தபு வேணும் அத்தபு மரியாதை மல்லவியர் ஹம்சவீரனா வளவியாக்கா எவ்வளவு லேசான ஹதீஸ் முந்தின காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பற்றிய விழிப்புணர்வு இருக்கவில்லை ஜமாத்துகள் இருக்கவில்லை அமைப்புகள் இருக்கவில்லை வகுப்புகள் இருக்கவில்லை பெரிய பெரிய செமினார்கள் இருக்கவில்லை சாதாரண மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம் ஆனால் சின்னவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் தலையை தடாவி பேசுவார்கள் பெரியவர்களை கண்டால் ஒதுங்கி போவார்கள் ஆசான்களை கண்டால் மாணவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா போய்கொண்டிருக்கிற பாதையில் கூட ஒழுக்கமாக போவார்கள் ஒதுங்கி போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு ஒரு வகையான ஒரு வகையான கண்ணியம் மூத்தவர் என்றால் அவருக்கு மரியாதை ஒரு தலைவர் என்றால் அவருக்கு வழிப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான கட்டுப்பாடான ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் இது இல்லை என்ற அளவுக்கு தாவா நடக்கிறது இது இல்லை என்ற அளவுக்கு எல்லா வகையான பிரச்சாரரும் இருக்கிறது இது இல்லை என்ற அளவுக்கு மதரசா கலவு இருக்கிறது இது இல்லை என்ற அளவுக்கு குளமா கலந்து இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அத பெங்கே போய்விட்டது வாப்பாவை மதிக்காத குழந்தைகள் தலைவனுக்கு கட்டுப்படாத சமூகம் அதிபரை மதிக்காத ஆசான்கள் பாடசாலைகளுக்குள்ளே புல போய்பாத்தல் உள்ள பிரச்சனைகள் மரியாதை இல்லாத உளமாக்களை அற்பமாக தூசிக்கும் யார் இவங்க இவனுக்கு என்ன மார்க்கம் தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி அல்ல அப்படி அல்ல அதூர்லாவுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லுகிறான் உட்காரக்கூடியவர்கள் எப்படி உட்கார வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் உளமாக்க சொல்லு அந்த ஆயத்து முடிந்து போகவில்லை ஏனென்றால் அவர்கள் மறைந்து விட்டார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் விட்டார்கள் கல்லறையில் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரே பெரியார்களே அவர்களுடைய அனந்தர யாரு உளமாக்கல் வாரிசுகள் யாரு அல்ல உலகத்துடன் அன்பிய நிவாரியக்காரர்கள் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய அதனை கண்ணியப்படுத்துவதற்கு கடவை புரிந்து கொள்ளுங்கள் குரான் அதவா ஒரு மார்க்கம் சிறுவர்களை கண்டால் சிறுவர்களை கண்டால் திட்ட வேண்டாம் சிறுவர்களை கண்டால் இறக்கம் காட்டுங்கள் பெரிய சொல்லுகின்றேன் பெரிய சொல்லுகின்றேன் எப்பொழுதுமே பெரியவர்கள் ஒரு முறைப்பாடு செய்வார்கள் இந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளையொன்றும் பெரியவர்களை மதிக்கிறாங்க வாப்பாம் சொல்றாரு ஆசான்களும் சொல்றாங்க அதிபர்களும் சொல்றாங்க ஒரு தலைவரும் சொல்றாரு எல்லாருமே சொல்றாங்க கீழே உள்ளவங்க எங்களை மதிக்கிறாங்க இல்ல சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க அதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒன்றை அல்லாஹுடைய நவி மிக தெளிவாக அதுதான் பெரியவர்களாகிய நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேறு என்ன தெரியுமா உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை கீழ் உள்ளவர்களின் மீது நீங்கள் இறக்கம் காட்ட வேண்டும் எப்ப என்ன பிள்ளை கிறக்கம் காட்டினோம் என்ன பிள்ளையை பரவணைத்தோம் என்னுடைய பொறுப்போ உணவு உணவளிப்பது என்னுடைய கடமையோ மீன் தங்கிய அந்த தண்ணி அசுத்தமாகிவிட்டால் அந்த தண்ணியை மாத்திட்டு வேற தண்ணி வைப்பது என்னுடைய கடமையோ ஒரு நாய் வீட்டில் இருக்கிறது அந்த நாயை குளிப்பாட்ட இல்ல ஒரு நாளைக்கு கூட்டிக் கொண்டு போய் நல்ல செம்போ போட்டு அந்த நாயை குளிப்பாட்டு விடுவது என்னுடைய கடமையோ சுபகானோ இதே போல தான் நான் புள்ள வளர்க்கிறது என்று நினைக்கிறாங்க இதுதான் புள்ள வளர்ப்பு என்று நினைக்கிறாங்க பசித்தா சாப்பாடு குடுக்கோடும் பெற்றோர்களே நான் ஒரு தகப்பதாக இருந்து சொல்லுகின்றேன் முதலாவது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா தேவையில்லை பிளாக் போர்ட் தேவையில் உங்க வீடுகளை ஆக்க வேண்டாம் உங்களுடைய ஒரு கரும்பலகை தேவையில்லை உங்களோட வீட்டுக்கு பேனாக்கள் தேவையில்லை வீட்டுக்கு புத்தகங்கள் தேவையில்லை முதலாவது சொல்லுகின்றேன் உங்களுடைய நீங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் நீங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் அவ்வளவு போதும் ஒரு நாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுகிறது ஒரு காகம் தன்னுடைய குஞ்சிக்கு வாழ்ந்து காட்டுகிறது ஒரு பூனத்தினுடைய குட்டிக்கு வாழ்ந்து காட்டுகிறது அன்புக்குரிய நண்பர்களே மனிதன் நினைக்கிறான் நான் வாழ்ந்து காட்டத்தேவல்ல நான் வெளிநாட்டிலேயே இருக்கின்றேன் நான் வெளியிலேயே தொழில் செய்கின்றேன் என்ற குழந்தைகள் தானாக வளருவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது பெற்றோர்களே மிக வினயமாக சொல்கின்றேன் குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் மரியாதை என்றால் இது ால் இது விட்டுக்ேன் வாழ்ந்து இது சமூகத்திற்கு ஆகும் பழக்கம் நம்பகத்தன்மையற்ற ஊர்ஜீவம் செய்யப்படாத செய்திகளை எல்லாம் நம்புவது சொல்லிட்டாரு யாரோ ஒருவர் கரைத்து விட்டாரு எங்கேயோ எழுதிட்டாங்க தெரியுமா அவர்கள் நடந்து கொள்ள அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்வார்கள் அல்லா அப்படி செய்ய என்றால் செய்தி கொண்டு வரக்கூடிய அனைவரும் நல்லவர்கள் அல்ல பொதுவாக செய்திகளை எடுத்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் செய்திகளை கொண்டு வந்த சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பாவிகள் என்றால் புறம் பேசக்கூடியவர்கள் கோல் செல்லக்கூடியவர்கள் அவர்களிடைய பேச்சுக்களை நம்ப வேண்டாம் அல்லாதே சொல்லிவிட்டான் என்று சொல்ல இல்லை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் ஆரம்பமாகவே சொல்லிவிட்டான் அவன் ஒரு பாவி அந்த செய்தியைக்க கூடாது நான் பள்ளிக்கு போட உங்களை பத்தி இப்படி பேசிக்கொண்டாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றார் உனக்கு ஒரு செய்தியொத்தர் சொல்லுவார் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ பேசக்கூடிய செய்தியையும் அவர் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போய் அங்கே கனைப்பாரு மறந்துவிடாது அல்ல சொல்றான் சமூகத்தில் ஒற்றுமை வர வேண்டுமா புரிந்துணர்வு வர வேண்டுமா சும்மா இருக்கிற செய்திகளை பரத்து வேண்டாம் இந்த ஆயத்துக்கு ஒரு அழகான இந்த ஆயத்த அவ்வா இறக்கிறதுக்கு சகாபாக்கருடைய வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவத்தையும் ஏற்படுத்தி விட்டான் சாவாக்களுக்குள்ளேயே ஒரு நிகழ்ச்சி அல்லா நடத்தாட்டினான் அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆயத்தையும் அல்லா இறக்கவே தான் நம்பகத்தன்மையற்ற ஊர்தீதம் செய்யப்படாத கருத்துக்களை எல்லாம் செற்களை எல்லாம் பரத்தாதீர்கள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல டெலிபோன்ல சும்மா கதையில பள்ளிக்கு பின்னால பள்ளிக்கு முன்னால அந்த ஜமாதத்தை பத்தி இந்த ஜமானத்தை பத்தி அந்த ஆளுநர் பத்தி இந்த அரசியல்வாதிய பத்தி சுகானம்மா அல்லா கேக்குறான் என்ன நீங்க வாயால பேசுற வார்த்தைகளை லேசா பார்க்கிறீங்களா செஞ்ச ஜினாவுக்கு தௌபா செய்யலாம் பின்னுடைய சொத்தை அபகரித்திருந்தால் திருப்பி கொடுக்கலாம் ஒருவரை பத்து தீபத்து பேசிவிட்டால் எப்படி தோபா செய்வது செய்வது வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தோபா கிடையாது ஒரு தப்பான பரத்திவிட்டு நோத்தானால் அந்த விசக்கருத்து இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய மன்னரைக்கு நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு மறந்து விடாதீர்கள் வார்த்தைகள்ரான நேரான வளைவில்லாத சரியான நம்பக தன்மை உரிய வார்த்தைகள் பேச வேண்டும் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அதற்கு பிறகு குரான் سوره الحجرات لئن 10 putty malihri Allah solluhuran لا يسخر قوم من قوم عصايه يكون خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب استلبوا كثيرا من الظن استلبوا كثيرا من الظن ولا يغتب بعضكم بعضا اي يحب احدكم من يأكل ان ياكل لحم اخيه الله قرانل putty solluhuran مستقيم لك putty solluhuran ان السوره قطمتها خلنا قلنا كليما صنه مكلكوريا سوره اي முழு சூறாவையும் களிமா சொன்ன மக்களை பேசுகிறான் அல்லஹாவை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இந்த அக்கரமக்கும் இந்த மட்டும் சொல்லுகிறேன் நபிகளாருடைய காலத்தில் அல்லாஹ் நபியை சோதித்தான் சோதனைகள் பலவிதத்தில் வரும் அல்லாஹ் பாதுகாப்பானுமா அப்துல்லாஹி உபயக்கூடிய முனாபிக் ஒரு செய்தியை கட்டிவிட்டான் பரப்பிவிட்டான் இந்த ஆயிஷா என்ற யுத்தத்தில் அந்த இடத்துல عبدالصفان ابن معدل لشغل قوليه اندى صحابيو لن اراد تريد تاراً لسوليه قرآن قنن بلندن لو قرآن للا الله اندى سمببته بدناال آيات لسول راني بدناال آيات للا إن الَّذِينَ جَاءُوا بِالْإِخْقِ أُصْبَتْتُ مِنْكُمْ لَا تَحْسَبُوهُ شَرًا لَكُمْ بَلْ هُوَ خَيْرٌ لَكُمْ عَالَمْ بِتِّ بدناال آيات للا الله இந்த இந்த வாழ்க்கையிலே அன்னை நடந்த வாழ்க்கையில நபீனுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் எனக்கு உங்களுக்கும் புத்தி சொல்லுகிறான் வாழ்க்கையில படியுங்க வாழ்க்கையில முனாங்களுடைய தலைவன் அப்துல்லா என்றவன் ஒரு செய்தியை கட்டிவிட்டான் சொல்ல உங்களோட மகளுக்கு சொன்ன எப்படி இருக்கும் உங்களோட மனைவிக்கு சொன்ன எப்படி இருக்கும் சொன்ன எப்படி இருக்கும் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது உமாந்து அல்லா சொல்லித்தானோ அந்த உம்மக்கு சொல்லப்பட்டபடியே உம்மகாச்சும் நீங்களுடைய தாய் தாய் அன்னை ஆயிஷா அந்த ஆயிஷா மானத்தில் கை வைக்கப்பட்டிருக்கிறேன் கை வைச்சா அல்லாவுக்கு ஒரே நாளையில ஒரு ஆயத்திற்கு இப்படி வந்து மில்லி போய் என்று சொல்லிக்கலாம் அல்லா அப்படி சொல்லையில் அல்லா நவிய சோதிச்சான் நீங்களும்மா அல்ல தியூசுமனை விடத்தில் அந்த நான் நீங்களும் அரண்மனைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி படுதுறு சொன்னா அல்லா சொல்றான் புறான்ல நான் ஒன்றும் செய்ய இல்ல அந்த வீட்டுக்குள்ள தொட்டில்ல தூங்குற புள்ளையே பேச வச்சிட்டேன் அந்த புள்ள பேசிட்டு فَشَهِدَ الشَّاهِدُ مِنْ أَهْلِهَا إِنْ كَانَ قَمِيصُهُ قُدَّمَ مِنْ قُبُلٍ فَصَدَقَتْ وَهُوَ مِنَ الْكَاذِبِينَ وَإِنْ كَانَ قَمِيصُهُ قُدَّمَ مِنْ دُبُرٍ فَكَذَبَتْ وَهُوَ مِنَ الصَّادِقِينَ فَلَمَّا رَأَى قَمِيصَهُ قُدَّمَ مِنْ دُبُرٍ عَلِمَ أَنَّ السِّحْرَ ابْدَعَانَ மரிய மறைக்கு என்ன சொல்லும் கல்யாணம் முடிக்காத ஒரு பத்திரித்தனமான ஒரு கவரப்பு பத்திரித்தனமான ஒரு பெண் ஒரு புள்ளைய தூக்கி கொண்டு யூதர்கள் கேட்கிறாங்க என்னம்மா சினா செஞ்சிட்டயா அல்லா என்ன தெரியுமா சொன்னால் மரியவுக்கு நீங்க பதில் சொல்ல வானம் நாங்க சொல்றோம் அல்லாவுக்கு ரொம்ப லேசி அன்னை ஆயிஷாவை சுத்தப்படுத்துறது ஆனா அல்லா ஆயிஷாவையும் சோதிச்சான் சஹாபாக்களையும் சோதிச்சான் நபியையும் சோதிச்சான் எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா முழு மதீனாவும் பேசுறாங்க முழு மதீனாவும் பேசுது என்ன பேசுது எல்லாரும் பேசுறாங்க வாசிப்பது என்ன பேசணும் யாருடைய வானத்தில் கை வைக்கணும் என்ன நடக்கும் நீங்க நினைச்சு நீங்க வாயால் பேசுவது சின்ன விஷயம் மறந்துவிடாதீர்கள் நீடிக்கவே அல்லாஹுடைய நபி சோதிக்கப்பட்டாங்க ஆயிஷா சோதிக்கப்பட்டாங்க அன்புக்குரிய நண்பர்களை சகோதரனே இருபத்தி ஒன்பது நாள் ஆகுது என்ன செய்தது வகை வருகும் இல்லை காலையில மாலையில வகை வருதுல போனாங்க ரெண்டு பேரை மட்டும் சொல்றேன் ஒன்று தந்த மருமக போனாங்க அவரை யாரு அதிபதி எவ்வாவு தானும் அவங்க யாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதத்துல போய் செல்வாசலம் கேட்கிறாங்க என் ஆயிஷாவுடைய விடயத்துல இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில பரிமாறப்படுது நான் என்ன செய்யறேன்னு கேட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அதி மணி அளவு கூட அந்த விஷயத்துல சந்தேகம் இருக்க இல்ல ஆனாலும் இவ்வளவு நம்பி கஷ்டப்படுறாங்களே நம்பி அவதிப்படுறாங்களே நடி சலுலா இரவு பகலாக இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களே இவர்களை இதிலிருந்து கலத்திடோமே என்ற கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம பேசிட்டாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயிஷாவை பத்தி என்ன குறையன்னு சொல்ல சொன்ன தெரியுமா விட்டா பெண்கள் இல்லையா கேட்டாங்க நன்றாக புரிந்து இந்த ஒரு வார்த்தையினுடைய தாக்கம் தான் இன்னைக்கு இந்த முஸ்லீம் உமா ஷியா சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கிறது இதான் ஆரம்பமாக எடுத்துக்கொண்டாங்க பிரிந்து திருப்தியாக தென்படையில் அந்த வார்த்தை அந்த பதில் அவள் அழகா படையில் யார்கிட்ட தெரியுமா மாமாட்ட போனாங்க யாரு மாமா அதற்கு உமரத்துல போனாங்க கடைசியாக போனாங்க உமரத்தில் உமர் எனக்கு பிறகு நபி இல்ல ஒரு நபி இருப்பார் அப்படிப்பட்ட உமரத்தை பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு நிக்காக செய்வானா கேட்டாங்க ஒரு சமாளிக்கிறதுக்குறீங்க இத விட்டுட்டு வேலையை பாருங்களேன் என்று சொல்லாம ஆயிசாவை விட்டா வேற பெண்கள் இல்லையா கேட்டாங்க இவரு கேட்டாரு யார சூழ்நா என்ன என்ன வினா செய்யக்கூடிய பெண்களை அல்லாமளுக்கு முடிச்சு தருவானா ஆரம்புடைய பதினாலு ஆயத்துக்கள் அப்படியே இறங்கிச்சதுல அல்லா உமருடைய கிடைச்ச கிப்ட் உமருக்கு கிடைச்ச கிப்ட் ஆயிசா சொன்னா இறக்கேண்ட வாழ்க்கையில் உமர்பகாரம் செய்திருக்கிறாரத்துக்கு நான் பிரதிபகாரம் செய்யணும் எனக்கு அவகாசம் உமர் எனக்கிட்ட கேட்டு அனுப்பினாரு ஏண்ட வீட்டுக்குள்ள நல்லடக்கம் செய்ய பண்றதுக்கு நான் உமருக்கு ஏந்த வீட்டுக்குள்ள நல்லடக்கம் செய்யப்பட அபூபக்கர் வாப்பா அதுல தசூலு வா கணவன் அவர் செஞ்ச உபகாரத்துக்கு பகரமாக இடம் கொடுத்தேன் ஆயிசா சொல்ற வாழ்க்கையில ஒரு நல்ல வார்த்தைய பேசி அதில் உமர் அதில் திருசூலாவுக்கு பக்கத்துல நிரந்தரமாக தூங்குறதுக்கு கபு வாங்கி கொண்டாங்க எனவே வாழ்க்கையில நல்லதை பேசுவோம் நல்லதை கதைப்போம் பொசிட்டிவானதை பேசுவோம் மக்களை பற்றி நல்லதை மகர் தாக்கும் வாழ்ற மக்கள் மட்டுமல்ல மவுத்தா போட மக்களுடைய நலவுகளை பேசுங்கள் அவனை பத்தியே நலவு பேசுகிற மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கே நலவு பேசக்கூடாது அல்லா சுபான உங்களுக்கும் துணை புரிவானாக தோதைக்கு செய்வானாக எங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக நல்ல படைகோலத்தில் படைத்தது போன்று யா நல்ல குணத்துடன் வாழ வைப்பாயாக